إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به عليه ونعوذ بالله من من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن வக் فلا هادي له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 اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه جاء نزلوا عليهم الملائكه الله تخافوا ولا تحزنوا وابشروا بالجننه التي كنتم تعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهيه انفسكم ولكم فيها ما تدعون من من غفور وقال وسلم وسلم خاف ادلج ومن ندلج المنزل ان ان او قال பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும் முஸ்தபாது அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் சென்றிருக்க கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எடுத்து நடக்குமாறும் என்பதால் தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லா குறிப்பூர்ணமான அமைப்புல அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் நிச்சயமாக சத்தியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு செகண்ட் அந்த மனிதன் முகம் கொடுக்க கூடிய ஒவ்வொரு நிலைமை இருந்தாலும் சரி அந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதாக மூலமாகவும் முகம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் மூலமாகவும் அல்லாஹு எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலு அம்மன இவ்வளோ காலம் இலங்கையுடைய நாட்டுல மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்த முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு கண்ணியமான உள்ளத்துல அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹாக்கு சுபகான தந்து கொண்டிருந்தார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கமே அல்லாஹா தெளிவாக சொல்றான் அமலா உங்களில் யார் அழகான அமல்கள் செய்றீங்க அழகான முறையில் உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்றீங்க என்பதை சோதிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் வழங்கினோம் என்பதாக அல்லா சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நிச்சயமாக சத்தியமாக பல அமைப்புகள் அல்லாஹாக்கு சுபகான ஹூலா மனிதன சோதிப்பான் இலங்கையுடைய நாட்டுல இப்ப இவ்வளவு காலமா தனி நபர்களுக்கு பல அமைப்பான சோதனைகள் வந்திருக்கேன் ஆனா இலங்கையுடைய நாட்டுல முஸ்லிம் கம்யூனிட்டி என்ற அமைப்புல முஸ்லிம் சமுதாயம் என்ற அமைப்புல எங்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹாக்கு சுபகான ஹூ அச்சாலா தந்திருக்கிறான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நபி சல்லாஹூ வல்லம் அவர்களுடைய தான் முஸ்லிம்களுடைய பார்க்க அறிக்கை பத்ருடைய யுத்தத்துல ஆண்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் இருந்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க பெண்கள் அதே அளவு இருந்தாலும் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருடங்கள் ஆகினாலும் ஆண்கள் பெண்கள் முஸ்லிம்கள் அஞ்சூறு பேருக்குள்ள தான் இருந்தாங்க மெஜாரிட்டி இருந்தது ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கான மக்கள் நன்முஸ்லிம்களாக தான் இருந்தாங்க மக்களுடைய வாழ்க்கையில கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அஞ்சூறு பேர் என்று ஒரு பெரியோரு ஒரு வெள்ள கலர் பொடவுல ஒரு கருப்பு டட்டை வச்சா எப்படி வித்தியாசமாக விளங்குமோ அதே மாதிரிதான் அந்த முஷ்விக்களுக்கு மத்தியில அந்த அஞ்சூறு பேர் எவ்வளோ அழகான அமைப்புல வித்தியாசமாக விளங்கிருக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அஞ்சூறு பேர் அந்த லட்சக்கணக்கான முஷ்ரிக்களுக்கு மத்தியில எவ்வளவு பயத்தோட நபி சொல்லாஹு அவங்க வாழ்ந்திருப்பாங்க நாங்க எங்களுக்கு வந்திருக்க கூடிய இந்த சின்ன சோதனைகளை வச்சு நாங்க யோசிக்கிறோம் என்னப்பா இவ்வளவு பெரிய சோதனைக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபி அல்லாஹா முந்தின நபிமார்களுக்கு முந்தின அந்த நபிமார்களுடைய தோழர்களுக்கு வந்த சோதனைகளை போல சோதனை உங்களுக்கு வராம நாங்க விட என்பதாக நபி சல்லாஹூ அலை <تصفيق> السلام الله باط الله சொல்ற மஸ்ஸத்ஹுல் பஸா வல் தரா வஸல்ஸிலூ ஹத்தா யகூலூர் ஹத்தா யகூலர் ரசூலு வல் லதீனா ஆமனூ மஅஹு மதா நஸர்ুল্লাহ அல்லா எந்த அளவுக்கு சோதனைகளை தந்தான் என்றா எந்த அளவுக்கு அல்லா உசுப்பி பார்க்கான் என்ற அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த எல்லாமே சேர்ந்து உதவி எப்ப வரும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சோதிச்சான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு இன்னும் நான் என்றா செல்றேன் சோதனை வாரது ஆரம்பிக்கவே இல்லை நாங்க நினைச்சாலும் பிழை இல்லை இந்த நேரத்துலதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கனிமா சொன்ன ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஈமான சோதிச்சு பார்ப்போம் என்னுடைய ஈமான் எந்த நிலைமையில் இருக்குது என்பதை நாங்க பாக்குறதுக்கு ஒரு அழகான ஒரு நிலைப்பாட்டு அல்லஹாக்கு சுகான ஹூத்தால இப்ப எங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள் அல்லாஹாக்கு சுகான ஹூமத்தால சோதிச்சு பார்த்து கொண்டிருக்கிறார் ஹபீப் செல்லம் லாஹு செல்லம் அவங்க மக்களை தொழுந்து கொண்டிருக்க கூடிய நேரத்துல ஒரு கொடவால் அப்படியே நபியாவோட களத்தை நெசுக்கி நபியாவோட கண்கள் மேல போச்சா இல்லையா யோசிச்சு பாருங்க மைனாரிட்டியாக இருந்தாங்க தொழந்து கொண்டிருக்க கூடிய நேரத்துல ஒட்டகத்துடைய கொடலை தூக்கி கொண்டு வந்து நபியாவோட முதுகுக்கு மேல போட நபியாவங்க எலும்ப ஏலாமா ரதி அல்லாஹு ஓடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தோள்கள் அப்படியே அகற்றினாங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க உமா ரெண்டுருவங்கள அந்த மணல் இழுத்து கொண்டு போனாங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க அடக்கி வச்சாங்களா இல்லையா யோசிச்சு பாருங்களை நண்பர்களே ஹபீப் சல்லு அவங்களுக்கு வந்த சோதனைகள்ல பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட எங்களுக்கு வந்து இல்லை அல்லா அப்படி வர வைக்க கூடாது என்பதுதான் சகோதரர்களே நண்பர்களே தெளிவாக சொல்றான்டையுத்த நேரத்துல அஹசாப்புடைய யுத்தத்துடைய நேரத்துல அந்த மோமின்களுடைய ஈமான பத்தி அல்லாஹா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எந்த நேரம் இஸ்லாத்தை பத்தி நல்ல பேச்சு எல்லாமே இஸ்லாத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இத மட்டும் எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது அல்லாஹுடைய பேரை எடுத்து சில மக்கள் ஏசதான் செய்வாங்க எங்களுடைய கண்ணியமான எங்களுடைய உயிருக்கு பார்க்க நாங்க சிறந்ததாக நினைக்க ஹபீப் செல்லம் லாகு அலீவ அவங்களை இழிவாக்க கூடிய பேச்சுகளை பேசதான் செய்வாங்க قران لله سبحانه وتعالى تليواه سلطان لتوبوا لنا في امثالكم وانفسكم ولا تسمعن من الذين اوتوا الكتاب من قبلكم ومن الذين اشركوا اذنت فيرا قران لله سبحانه وتعالى سلطان نتيماها அவருடைய உயர்களுடைய விஷயத்துல அவருடைய பணத்துடைய விஷயத்துல நாங்கள் நிச்சயமாக அவளே சோதிப்போம் அது मात्रமल्ला ولا تسمع مِنَ الَّذِينَ الَّذِينَ الْكِتَابَ قَبْلِكُمْ وَمِنَ تَسْمَعُنَّ மூலமாகிகள் மூலமாக முஷ்ரி சிலை வணக்கக்கூடிய மக்கள் மூலமா என்பதா அல்லா செல்தான் அல்லாலு பேசுறாங்க உலமாக்களுக்கு இஸ்லாத்துக்குறாங்க தாங்கேலாம் அந்த பேச்சுகளை கேட்க வைப்போம் என்பதா அல்லாஹ் செல்றான் அல்லாஹ் குரான் செல்றான் இப்படி உங்களைய நாங்க சோதிப்போம் அல்லா அதுக்கு பின்னால் சொல்றான் இந்த நேரத்தில் பாவங்கள் இருந்து தூரமாகினா அல்லாஹுடைய உதவிகள் வரும் என்பதா அல்லாஹ் சொல்றான் புதி இல்லாம் முந்திர வந்துச்சு அவங்க எல்லாம் அந்த கட்டங்களை பாசாகி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று கொண்டாங்க அல்லாஹ் இப்ப இந்த சந்தர்ப்பத்தை தாரான் உங்களுடைய ஈமானப்பிடிக்கும் என்று நாங்க பார்க்க போறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இப்படி சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல உள்ள ஈமான் கூடும் ஒரு தடமாற்றம் வரும் ஒரு மூமினுடைய உள்ளத்துல தடமாற்றம் வாரது பிரச்சனை இல்ல ஆனா பலஹீனம் உருவாகாம அந்த தடமாற்றத்துக்கு பின்னால ஈமான் கூடுறது அது மூமினுடைய அடையாளம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில மக்கள் வந்து சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து இந்த பாருங்க பெரிய பெரிய கூட்டம் எல்லாம் சேர்ந்துட்டாங்க உங்களே அழிக்கிறதுக்காக வேண்டி வந்துட்டாங்க அவர்களுடைய விஷயத்துல நீங்க பயந்து கொள்ளுங்க இப்ப எங்களுக்கு சொல்றது மாதிரி எல்லாம் சேர்ந்துட்டாங்க எல்லாம் இத பத்தி தான் பட போகுது எங்களுக்கு எதிர்ப்பாக தான் பேச்சு போகுது பயந்து கொடுங்க சேர்ந்துட்டாங்க உங்களுக்கு எதிர்ப்பாக அடிக்கிறதுக்கு சஹாபாக்கள் ஈமான் கூடி உறுதியாக இருப்பார் அல்லாஹுடைய உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அசாபுடைய யுத்தம் எவ்வளவு பயங்கரமானது என்ற یہودی گل مجوسی گل اندہ اللہ میں سیند مسلم گل علاہت کلے اندہ اڈیوڑا اللہ ماکونو میں رتیتتے لدان واند آگا اندہ احزاب دیانیر تلے قرآن دا اللہ سبحانہ و تعالی سولدان وزاغت الابصار وبلغت القلوب الحناجر وتظنون باللہ اللون وزاغت الابصار நீங்க சேர்ந்துட்டாங்களே அடியோடு இல்லாம போறாங்க போறாங்களே எல்லாமே சேர்ந்தா நாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பயந்தாங்க பாவிக்கிற வார்த்தை கல்பு தொண்டகுடியில வந்து இருக்கு பல சிந்தனைகள் உள்ளத்துல வந்துச்சு கல்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உள்ளம் என்று செல்வது எங்களுக்கு எங்கட கண்ட்ரோல் உள்ள ஒரு விஷயம் அல்ல என்ன நடக்குது இந்த நேரத்துல முனாபிகள வார்த்தை அல்லாஹுல சொல்றான் இந்த நேரத்துல முனாபிகளின் வார்த்தைய பாவிச்சிட்டாங்க அல்லாவும் ரசூலும் எங்களைய ஏமாத்தினாங்களே தவிர வேறொண்டும் நடந்து இல்ல வாக்கு எல்லாமே ஏமாற்றம் ரசூலுடைய வார்த்தை எல்லாமே ஏமாற்றம் தான் சொல்லிட்டாங்க கன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முனாஃபிக் ஆக மாறி ஒன்று தேவையில்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்னும் இப்படி எல்லாம் இஸ்லாத்துல செல்ல இதை கழ்த்திட்டு நாங்க எங்களை கொள்வோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முனாபிக் வார்த்தை வாயால வெளியாக கூடாது நாங்கள் மூமிங்கள் அல்லாக்காக வேண்டி வாழுவோம் அல்லாக்காக வேண்டி மௌத்தாகுவோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே காற்றான எங்களுக்கு ஆதாரங்கள் சில முனாபிகள வார்த்தை தான் வெளியாகிச்சு ஆனா அதே நேரத்தில் உள்ளத்திலும் ான் அதே சூரத்து அஹாத்ல சொல் தான் அல்லாஹூ மா இப்படி சோதனைகள் வரதான் செய்யும் எங்களுக்கு இப்படி சொல்லி சொல்லி கொரான் அல்லா சொல் தான் ஈமான் கூடிக்கொண்டே போச்சு அல்லக்கு வழிபடுறத கூட்டிக் கொண்டே இருந்தான் இதுதான் மூவியுடைய அடையாளம் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே நண்பர்களே எனவே எங்களை ஈமானுக்குரிய சோதனைக்குரிய காலம் வந்திருக்கிறது அல்லாஹா குசுபகானகும் அத்துல பாக்குறான் மோமிங்கள் இந்த முறையில இந்த நேரத்துல நடந்து கொள்றாங்க கண்ணியத்துக்குரிய சகோதர்களே நண்பர்களே எனவே எங்களுக்கு வந்திருக்க கூடிய சோதனைய நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ இது ஹலாலுக்கு வந்த சோதனையாக யோசிக்க வானம் இது முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு இஸ்லாத்துக்கு ஒரு பயங்கரமான சோதனை வந்திருக்குது இந்த சோதனைய வல்லாக செல்றேன் நான் என்றா பல அமைப்புகளை நலவாக தான் நினைக்கிறேன் பல அமைப்புகள்ல இதுல அல்ல பெரிய ஹைறுகளை வச்சிருக்கிறான் எப்படி எங்களுடைய தாய் அம்மா ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அண்ணா அவங்களை இட்டு கெட்டின சம்பவத்தை அல்லாஹா குரான்ல சொல்லக்கூடிய நேரத்துல எப்படி அல்லாஹப்பு பேசுற மாதிரி விளங்குது அங்க பேசினதை யார பத்தி நபி சல்லாஹூட மனைவிய பத்தி பே அல்ல சேரிய கூப்பிட்ட ரே ரத்துக்குரிய சகோத நண்பர்களை நினைச்சாங்க முஸ்லிம்கள் பிரிஞ்சிருப்பாங்க இந்த நேரத்தில் அமைப்புகளை கூப்பிட்டு முதலாவது கேள்வி பிரச்சனையா இருக்குது இந்த ஜம்மியாவை பற்றி கருத்து என்ன எல்லாம் ஒரே குரல சொல்லிட்டாங்க நாங்க எல்லாமே தனிப்பட்ட அமைப்புறோம் எங்களுக்கு கைடன் ஜம்மியா தான் ஜம்மியோட நாங்க எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்குது எங்களுக்கு மத்தியில் தௌஹீத் எங்களுக்கு மத்தியில தபீக் தபலீக்ல உள்ளவர்களையும் கூப்பிட்டாங்க தவஹீத்ல உள்ளவங்களையும் கூப்பிட்டாங்க ஜமாத்து இஸ்லாம்ல உள்ளவங்களையும் கூப்பிட்டாங்க தரீஹாவுடைய தலைவர்களையும் கூப்பிட்டாங்க எல்லாத்தையும் வச்சு கேட்டாங்க என்ன செல்றீங்க சொன்னாங்க எங்களுக்கு மத்தியில எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க ஒரு ஜம்யாவதா ஏற்றுக்கொள்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கேள்வி இந்த ஹலால் சுத்தி தானே உங்களுக்கு நிம்மதி இல்ல யாரு சரி சொல்லுங்களே கருத்து எல்லாமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு நாட்டுல ஹலால் கட்டாயம் தேவை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் அங்க இங்க கத்துறவங்க இருக்கலாம் இல்லாம இல்ல ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் உண்மத்துல அல்ல பெரிய ஒத்துமையினா இந்த விஷயத்துல நாங்க பிரியக்கூடாது ஒன்றாக இருந்து நாங்க பேசுவோம் என்ற சிந்தனையில தான் எல்லாம் அமைப்புல உள்ள மக்கள் இருக்கிறார் அல்லா பெரிய ஹைரிகளை வச்சிருக்கிறார் அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க இஸ்லாமிக் ஹிஸ்டரி போல என்று தவிர டிவியில பார்த்த டெலிட்ராமா போற எங்களுக்கு நாங்க பாக்கிற படத்தோட உலகத்தில் எங்களுக்கு உதய்பியா போல பிரச்சனைக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உதய்பியா தடுக்கப்படுவது நீங்க திரும்பி போங்க ஒரு ஒப்பந்தம் நடக்கணும் அந்த ஒப்பந்தத்தை பாருங்க உங்கள்ட யாரு சரி மதீனால இருந்து மக்களுக்கு வந்தாங்க அனுப்ப மாட்டோம் கஷ்டமா இல்லையா ஏற்றுக்கு நபி அவங்க சரி என்று சொ ஆனா எங்கட யாரு சரி இங்க மக்கள் இருந்து மதீனக்கு வந்து இஸ்லாத்த தலைவினா திருப்பி அவங்கள நீங்க தரோனும் சொல்றாங்க நபி அவங்க அதுக்கும் சரி சொல்லிட்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு கஷ்டம் சஹாபாக்கள் பொதுக்கிறாங்க என்னத்துக்கு யாரு சொல்லா விட்டு கொடுக்குறீங்க அகதி பக்ண்ட்ரா கா சைன் பண்ண போறாங்க محمد பின் محمد رسول الله صلى الله عليه وسلم এন্ড யார் எழுதுறாங்க Али رضی الله تعالی анடுவாங்க காண்ட்ராக்ட் எழுதுறாங்க মুশরিকин்கள் இத பார்த்து சொன்னாங்க رسول الله анடுத நாங்க ஏற்றுколரோம் என்றா பிரச்சனையே இல்ல பிரச்சனே அங்க தான் இருக்குது இவரை நாங்க ரசூல ஏற்று கொள்ள தயார் இல்ல இந்த வார்த்தையை வெட்டி போட்டு محمد பின் عبد الله анடு போடுங்கோ رسول الله வெட்டி போடுங்கோ என்னrceil அலி ரதி அல்லாஹ் யார சொல்லி வெற்றது நபி சல்லாஹு அலி வசல்லம் சொன்னாங்க அலி பேனே எனக்கு தாங்க நான் வெட்டி போடுறேன்னு சொன்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த வார்த்தை அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குதா சரி நாங்க வெட்டி போடுறோம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு காட்டுறதுக்கு நாங்க ரசூல் உள்ள வைக்க மாட்டோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த அக்கத்துல எவ்வளவு பெரிய நனவுகள் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க கன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு எங்க மக்கள் இருந்து யாரு சரி மதீனுக்கு வந்தா நீங்க திருப்பி அனுப்பணும் என்று நபி அவங்க விரும்பினாங்க அதை ஏன் தெரியுமா வெளி ரங்கமா பார்த்தா நஷ்டம் மாதிரி இருக்கேன் என்ன நடந்துச்சு இஸ்லாத்தை பரவாயில்ல அப்படி பெய்து பெய்த்து பெரிய ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி மக்களுக்குள்ள உருவாகிட்டாங்க அது பெரியோரு லாபமாக போச்சு அங்கு இஸ்லாம் வளர்றதுக்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி பல நலவுகளை சார்ந்தவர்களோட அதே மாதிரி லாயர்ஸ் மார்களோட பெரிய மக்களோட சேர்ந்து எந்த முடிவு எடுத்திருக்கிறோமோ அதுல பல கைதுகள் அல்ல வச்சிருக்காங்க நன்றாக விளங்கிக்கொள்ளுங்க இல்லமாக்கப்பட்டது ஒண்டே ஒன்றுதான் ஹலாலுடைய ப்ராசஸ் அதே மாதிரி நடக்கும் அவங்க லோகோ பாவிக்கிறது வாஜிப் பட்டாயம் அத போட தான் என்பதாக சொல்யத்துக்குரிய சகோதரே நண்பர்களே இந்த நேரத்தில் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க மட்டும் ஹலால் கொடுத்து மக்களுக்கு ஹலால் இல்லாம ஆனா மீடியால அது அப்படிதான் போச்சு அவங்க அப்படிதான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்லும் என்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹலால் இன்னும் இருக்குது என்று மீடியால சொன்னா அது அந்நிய மக்களுக்கு பெரிய ஒரு தோல்வியாக காணப்படும் எனவே மீடியால அவங்க அப்படி எல்லாம் சொல்லி ஹலால் நவத்வனு சொன்னா அது நல்லம் அவங்களோட பார்வை இப்ப ஹலால் இல்லை என்று இருந்தாலும் பிரச்சனை இல்லை முஸ்லிம்கள் நாங்கள் விளங்கி கொள்ளும் இன்னும் இருக்குதுதான் வரும் அமைப்பு அல்லது ஒவ்வொரு மஸித் பேஸ் சிஸ்டம் ஒன்று நாங்குவோம் எடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இதுல உள்ள நலவு என்ன தெரியுமா ஆரம்பத்துல சில மக்கள் உண்மைக்குமே எங்க மக்களுக்கு ஹலால பச்சி லோகோ பச்சி தெரியாம இருந்தாங்க ஆனா இப்ப எல்லா முஸ்லிம்களுக்கு ஹலால் தெரியும் அதுவும் ஒரு நலவு இந்த பிரச்சனை வந்ததுல முந்தா சர்டிபிகேஷன் இருக்குதான்னு தெரியும் மூணு வருஷத்துல நாங்க அவர்னஸ் ப்ரோக்ராம் செஞ்சு ஸ்ரீலங்கா ஆறு ஏழு லட்சம் மக்களுக்கு புரோகிராம் செய்ய முயற்சி செஞ்சோம் ஆனா கலந்து கொண்டவங்க ஒன்னரை லட்சம் தான் மக்கள் வரல அந்த மக்கள் ஒன்னரை லட்சம் ஆனா மாஷா ஹலால் என்றது தெரியும் ஆனா இப்ப லோகோ இல்ல ஹலால் என்றது தெரியும் லோகோ இல்லைன்றும் தெரியும் இப்ப கொஞ்சம் ஆர்வம் வரும் அப்படின்னா ஹலால எப்படி சரி எந்த அமைப்புல ஜம்மியா தேட சொல்லுதோ அந்த அமைப்புல சரி நான் தேடி எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு ஆசை வருமா இல்லையா சகோதரர்களே நண்பர்களே போக இல்ல ஹலாலுடைய எப்படி யகுதிகள் நசராக்களுக்கு அந்த எக்ரிமெண்ட் சைன் பண்ற நேரத்தில் ரசூல் என்ற வார்த்தை கஷ்டமா இருந்துச்சோ வார்த்தை கஷ்டமா எடுத்து போடுங்க லோகோ கஷ்டமா எடுத்து போடுங்க நாங்க சொன்னோம் எனவே இந்த ஒவ்வொரு கடைசி அந்த சாமன் கிட்ட உத்தர கேள்வி கேட்கறாரு சரி இப்போ இதுக்கு பின்னால ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் நீங்க ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க கொடுக்கறாங்க தானே எனவே 50 ரூபாயோட பிஸ்கட் தக்கட் இப்போ விலை குறையுமான்னு கேட்டாங்க சரி தான இவ்வளவு காலம் சල්ලි எடுத்தாங்க ஹலால் சர்டிபிகேட்டுக்கு இப்போ சල්ලි எடுக்காம ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க எனவே சாமானியதோட விலை குறையணுமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சேம்பர் ஆஃப் கமர்ஸ் வார்த்தை டிவிஷனுக்கு கொடுத்த மாச மாச அந்த தொகை இருக்கிறதே அதை சேர்க்க மாட்டோம் அது ஒன்றுக்கும் உதவாத சின்ன ஒரு தொகை அது சுட்டி சாமனத்துட விலை குறையவே குறையாத அதே விலைக்குதான் இருக்கும் என்று சொன்னாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நடத்துறதுக்காக வேண்டி மாசத்துக்கு அந்த இருநூத்தி சொச்சம் கம்பெனியில இருந்து வந்துச்சு நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க பெரிய மல்டி நேஷனல் இருந்தாலும் மேக்சிமம் அவங்களுக்கு எடுக்கிறது நாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு மல்டி கம்பெனி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அவங்களோட சாதாரண ஸ்டாஃபுக்கு அவங்க கெட்ட சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா அப்படி மல்டி கம்பெனி கிட்டாலும் நாங்க எடுத்த ஆகப்பெரிய தொகை இருபத்தி ஐயாயிரம் ரூபா எவ்வளவு எவ்வளோ பிரான்ச்சஸ் உள்ள எவ்வளோ அவுட்லெட்ஸ் உள்ள சாப்பாடு கொடுக்கக்கூடிய ரெஸ்டாரண்டாக இருந்தாலும் சின்ன சின்ன தொகைகள் தான் எடுக்கப்பட்டுச்சு எனவே உதவி செய்ய எடுக்கீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அக்கௌண்ட்ஸ் தெளிவாக என்ஐபி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கொடுக்கப்பட்டு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்க எடுக்கிறது ஒன்றும் பெரிய தொகையும் இல்ல உங்களுக்கும் டெரரிசம்க்கு எந்த தொடர்பும் இல்ல வந்தோம் சரி இந்த பௌத்த மக்களுக்கு இந்த ஒன்னரை மில்லியன் எங்களுக்கு வாரது பிரச்சனையா எத்தனையோ தனவந்தர்கள் முன்னுக்கு வந்த ஜம்யாட்டுவோம் நாங்க அதுக்கு செலவழிக்க தயார் நீங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அல்லாஹ் பெரிய நலவுகளை வச்சிருக்கிறான் இப்ப நீங்க கம்பெனி ஹலா சர்டிபிகேட் எடுக்கிற எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்று யோசிச்சுப்பார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பல கைறுகளை நலவுகள் அல்ல இதுக்கு பின்னால வச்சிருக்கிறான் ஆனா தேவை என்ன சபரும் தக்குவமாக ான் அடிக்க வருவாங்கதான் திரிங் பண்ணுவாங்க தான் ஒல்ல செல்றேன் அதுல இன்வால்வ் ஆகி இருக்கிற சுற்றி சொல்றேன் எங்க மேல் மட்டத்தில் உள்ள உலமாக்களுக்கு எவ்வளவு த்ரெட்னிங் வந்திருக்கு சில சகோதரர்கள் லேசா சொல்லுவாங்க இத நாங்க விட்டு இருந்தா நாய போல பின்னு கால வருவாங்க உள்ளுக்கு இருந்து விளங்கினா விளங்கும் அவங்க போட்ட திட்டம் எவ்வளவு பயங்கரமான திட்டம் என்று கணியுள்ள மக்களாக இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே இருந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை இந்த ஹலால இல்லாம எடுத்து போடுவோம் என்று சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க எனவே அந்த வார்த்தை சில மக்கள் லேசா சொல்லுவோம் உட் இருந்தா விலங்கும் அவங்க பின்னு கால வாரது சகோதரர்களே நண்பர்களே ஏன் உள்ளுக்கு இருந்தா அவங்களோட பேசினா தான் விலங்கும் அந்த மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க ஹலால் பிட்ராட்டையான படுவல்ட தெப்பாண்டுதான் அந்த ஹாமோதுமார்கள் பேசுறாங்க அவங்களுக்கு அதை பத்தி கணக்கே இல்லை கண்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க தெளிவான பதில்களை எல்லாம் அமைப்புல கொடுத்து கொடுத்து நீ எல்லாம் தோல்வி அணிஞ்சிட்டாய் நாங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டோம் என்று நிலைப்பாடு வந்தா நாங்க சந்தோஷமா இருக்கோம் ஆனா மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு அது பெரிய ஒரு தாக்கத்துடா அவங்க தோல்வி நாங்க வெற்றி என்ற ஒரு சூரத் வந்துச்சு என்றா நன்றாக விளங்கிக்கொள்ளுங்கோ அவங்களோட கோபம் குறையாது அவங்களோட கோபம் கூடும் எங்களுக்கு வேறு வேறு அமைப்புல அட்டாக் பண்ண பாப்பா எனவே எந்த அளவுக்கு ஓகே நீங்க வெத்தி வாப்பா நாங்க தோல்வி என்ன செய்ய எங்களுக்கு லோகமும் நாங்க இல்லாமக்கினோம் சரி எங்களோட பணத்தும் இல்லாம சரி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் நீங்க தான் வெச்சு எங்களுக்கு அலால செய்ய தா வாப்பா என்றொரு சூரத்தை காட்டி நீ வெத்தி என்று சொன்னாதான் நாங்க வெச்சு நன்றாக விளங்கிக்கொள்வோம் எனவே எல்லாம் சந்தர்ப்பத்தில் என்பது தான் நபிசல்லு ஒலிவசல்ல சொல்லாம அந்த ஹுஜைபியாவுடைய உடம்படிக்கையில உடைய ரசூல் காட்டினான் அதே மாதிரி கெசத்துடைய விஷயத்த நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க கண்ணியத்துக்குரிய நண்பர்களே ரெண்டாயிரத்தி பாஸ் பண்ணிட்டியுல்லா சர்டிபிகேட் இஷு பண்ணலாம் வார்த்தைய விளங்கிக்கொணுங்க பாவிக்க முடியாது ஜம்யூல் ஒலமாவுடைய சர்டிபிகேட் இல்லாமல் சர்வசாதாரமாக பாவிக்கப்பட்டு முதலாவது கெசட் வந்து சர்டிபிகேட் இல்லாம யாருக்கும் பாவிக்கலாம் எதிர்பாக பெட்டிஷன் அடிச்சாங்க முஸ்லிம்கள் எதிர்ப்பாக பெட்டிஷன் அடிக்க கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு இந்த முதல் சொல்லப்பட்ட இந்த கெசட் கன்சலாகுடைய சர்டிபிகேட் இல்லாமலையும் யாருக்கும் ஹலால் என்ற வார்த்தை பொதுவாக பாவிக்கலாம் மூணாவது கேசட் வந்துச்சு மறுவால் மூலமாக யாருக்கும் பாவிக்க முடியாது அது ஜம்மியான் இல்ல வேற யாரும் ஒரு ரெக்கட்னை அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம் இந்த ஹலால் என்ற வார்த்தையை பாவிக்கலாம் இந்த அமைப்புல தவிர வேற யாருக்கும் ஹலால் என்ற வார்த்தையை பாவிக்கலாம் மூணாவது கெசட் நாலாவது கெசட் வந்துச்சு அதையும் நாங்க கேன்சல் பண்றோம் அதுக்கும் காரணம் முஸ்லிம்கள் தான் இப்ப யோசிச்சு பாருங்க மூணாவது கெசட் என்ன யாருக்கும் பாவிக்க முடியாது ஒரு பாவிக்கலாம் என்றது தான் கருத்தை தவிர ஜம் உலமாவுக்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது என்றது கருத்து அல்ல கன்யத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அமைப்புல பேச்சுகள் வரும் தான் அந்த அமைப்புல தான் கேபினட்ல இருக்கக்கூடிய அந்த கமிட்டியும் ஆனா எந்த விதமான டிஸ்கஷனும் ஜம்யாவோட வெக்காம அந்த பேச்சுகள் பேசிருக்கிறது எனவே தேவை என்ன இந்த நேரத்துல நாங்க அமைதியாக இருக்கிறது விருப்பமானவங்க லோகோ இல்லாம செய்யலாம் ரெண்டாவது என்னத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஹலாபிகேஷன் என்று சொல்றது அது சார்ஜ் நடக்கும் என்பதுதான் இரண்டாவது முடிவு எனவே ஜம்யாவுடைய செலவுகள் அந்த ஹலால் சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கு பல மக்கள் முன் வந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு முடிவுகள் தான் எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளிரங்கமான தோற்றத்துல ஹுதேபியா மாதிரி எங்களுக்கு தோல்வி மாதிரி தான் இருக்கும் ஆனா இதுக்குள்ள அல்லாஹ் பல கைறுகள் நலவுகள் அல்ல வச்சிருக்கிறான் ஏதோ அவங்க வெற்றி மாதிரி விளங்கும் ஆனா அல்லாஹு எங்களுக்கு நிச்சயமாக பெரிய பெரிய இன்னும் வெற்றிகள் அல்ல வச்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களை கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன் இவ்வளவு எல்லாம் பிரச்சனைகள் வார்த்தைக்கு ஒரு மெயின் ஒரு காரணம் தான் எங்களுக்கும் அந்நிய மக்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தொடர்பு இல்லாம இருக்கிறது யோசிச்சு பாருங்க பக்கத்துல எத்தனை சேர்ச் இருக்குது எத்தனை பன்சல் இருக்குது நாங்க இந்த சேர்ச்சோட பன்சலோட என்ன தொடர்பு நாங்க மஸித்கள் வச்சிருக்கிறோம் அந்த அந்நிய மக்களோட பெருநாளைக்கு சரி என்ன தொடர்புகள் வச்சிருக்கோம் மல்வத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய இலங்கை ஆகப்பெரிய ஒரு ஹாமதுரு எழுபத்து சச்சம் வயதிற்கும் அவரை சந்திக்க போற நேரத்துல அவர் பாவிக்கிற வார்த்தை என்ன பௌத்தாகமே வித்திரி ஹரக்கண தான பௌத்த மதத்துல மட்டும் இல்லைய இஸ்லாம் மதத்திலையும் ஒரு மாட்டை புறபான் பண்றதாக இருந்தா ஒரு சூடாக்கின் ஒரு இரும்புக்கு மேலதான் செய்யணும் என்று உங்களோட புஸ்தத்தில் இருக்குதாமே எனவே உங்களோட மார்க்கத்திலும் கூடாது யோசிச்சு பாருங்க இலங்கையில உள்ள அப்பெரிய ஹாமுதுரு எழுபத்தி சத்தம் வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் இந்த நாட்டில ஆனா அவருக்கு முஸ்லிம்களுக்கு இறச்சி தின்றது கூடும் என்ற அறிவு கூட நாங்க கொடுத்த எவ்வளவு பெரிய அநியாயம் நாங்க இந்த நாட்டில செஞ்சிருக்கோம் அந்த மக்களோட எந்த தொடர்பும் இல்லை எனவே அந்த அமைப்புல தான் பெரிய பசாதுகள் சித்னாக்கள் வந்தாலும் தொடர்பு வைக்கிற மக்களுக்கு இஸ்லாம் இல்ல இஸ்லாம் உள்ள மக்களுக்கு தொடர்பு இல்ல இதுதான் சொல்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே அவங்களோட பொழங்கி கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் அப்பி ஒப்பம் பொமு இவர்கிட்ட தொழுகையும் இதுதான் யாருக்கு இஸ்லாம் இருக்குதோ அவர் வந்து அந்த மக்களோட பொழங்க போறதும் இல்ல எனவே சரியான பிக்சர் அவங்களுக்கு நாங்க கொடுத்தில்ல அந்த அமைப்புலதான் ஜம்ய திருளமா இப்ப என்ன சொல்லுது ஒவ்வொரு ஏரியாக்கள்ல இங்க மஸித்கள் சேர்ந்து பெடரேஷன் உண்டாக்கிக்கொள்ளங்க மஸ்ஜித் நச்சு கருத்துக்களை அந்த பன்சல்த்து புரோகிராம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பன்சல் இந்த ஏரியா கொலன்னா ஏரியா உள்ள முஸ்லிம் மக்களோட நாங்கள் கருத்துக்களை இங்க சொல்ல வானோம் என்று அந்த அளவு தொடர்பு வச்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் அந்த அடிப்படையில மாஷா அல்லா கேள்விப்பட்டேன் இந்த முஸ்லிம்களுக்கு அமைப்புலோ தப்ளீகோ ஜமாத் இஸ்லாமோ தலீகாவோ நாங்கள் ஒன்று சேர்ந்து இருப்போம் அதே எங்களுடைய அகலாக நாங்கள் அந்நிய மக்களுக்கு தாக்குவோம் என்ற அடிப்படையில அந்த நோக்கத்தோட மஸ்ஜித் பெடரேஷன்கள் ஒவ்வொரு ஏரியாக்கள் நிலைமைகள் எனவே யால் எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்போமோ எஹலா சோட செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு வழங்குவதாவான